வெற்றியாக உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் எனினும் அம்பு எய்தும் பயிற்சியில் உங்களில் ஒருவர் இயலாதவராகிட வேண்டாம் என்று நபி சொல்லு அனிந்த அவர்கள் கூறினார்கள் ஒன்பது ஒன்று